حدیث, ابو وسلم அவர்களின் அடிமை அறிவிக்கின்றார்கள் ஒருவர் இறந்தவரை குளிப்பாட்டி அவரிடம் இருந்த குறையை மறைத்தால் அல்லாஹ் அவரை நாற்பது தடவை மன்னிப்பான் என்று நபிசல்லும் அலிஹ் வசல்ல கூறினார்கள் ஒன்றின் கீழ் முன்னூற்றி ஐநூத்தி நான்கு